ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நமையாதிமுஜே காமக்காரத்திமோதி நகவன் ஸ்ரீக அசுரகுணத்தையும் தெய்வகுணத்தையும் பகுத்தறிஞ்சு உபதேசம் பண்ணியிருக்கார் கடைசியாக சுருக்கமாகவும் சொன்னார் இந்த காமக்ரோத லோபத்தை விட்டாலே நாம் துக்கமில்லாத ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் இந்த காமக்ரோத லோபந்தான் எல்லா அசுரகுணங்களுக்கும் காரணமாக இருக்கிறது ஆகவே இதிலிருந்து விடுபட்டு ஆத்மாவுக்கு ஸ்ரேயஸை கடைபிடிச்சு மோக்த்தை அடையணும்னு சொன்னார் பகவான் அதேதான் இங்கேயும் சொல்றார் பகவான் விதியை மீறக்கூடாது இந்த ஸ்லோகத்தையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் என்ன சொல்றாருன்னா மீறினா வாழ்க்கை சுகமா இருக்காது சாஸ்திரத்தை கடைப்பிடிச்சா வாழ்க்கையில நிலையான அமைதியை நாம உணர முடியும் அப்படிங்கிறத சொல்ல போறார் இந்த இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் யகா காமக்காரதா எவன் ஒருவன் காமகாரதா அப்படி சொன்ன ஆசைக்கு அடிமைப்பட்டு ஆசை சொல்றபடி மனம் போன போக்குல மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை செய்யறது ஆக ஆசையின் தூண்டுதலால் காமத்தினால செய்யறத காமகாரி காமன் மனசுல இருக்கிற ஆசைப்படி நடக்கிறான் அவன் என்ன பண்றான் சாஸ்திரத்துல விதி இருக்கு கர்த்தவிய அகர்த்தவ்ய ஞான காரணம் சாஸ்திரம் அந்த விதி பிரதிஷேத ரூபம் அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் இருக்குது தாட் லெவலில் வேர்டு லெவல் வெர்பல் லெவலில் டீட் லெவலில் அதாவது எண்ணங்கள் நிலையிலையும் சொற்கள் பேசுகிற சொற்கள் நிலையிலும் செயல் நிலையிலும் சாஸ்திரங்கள் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது தமிழிலே ஆச்சாரக்கோவைங்கிற நூலில் இதை நன்றாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே சாமான தர்மம் விசேஷ தர்மம் எல்லா விஷயத்திலும் சாஸ்திர விதி தான் நமக்கு முக்கியம் சாஸ்திரம் நமக்கு பிரமாணம் அறிவை கொடுக்கிறது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை நெறிமுறையை சாஸ்திரம்தான் நமக்கு உபதேசிக்கிறது ஆஹ் சம்ஸ்கிருதத்துல தெரியாட்டாலும் தமிழ்ல திருக்குறள் எல்லாம் படிச்சு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் அந்த விதியை உத்சுஜ்ய உத்சுஜ்யன்னு மதிக்காமல் தியக்துவான் அர்த்தம் அதை பொருட்படுத்துறதில்லை அதெல்லாம் சாஸ்திரத்தை கடைப்பிடிக்கிறதே கிடையாது ஆக கற்பவை கற்பதில்லை அதற்கு தக கிடையாது உத்ஸிருஜ சாஸ்திர விதியை மீறி வர்த்தத்தை செயல்படுகிறானோ காமக்காரத்த வர்த்தத்தை ஆ ஆசையின் தூண்டுதலால் சாஸ்திர விதியை மீறி மனம் போன போக்கிலே எவன் செயல்படுகிறானோ வாழ்கிறானோ சஹா சித்திம் ந அவாப்னோதி அவன் சித்தியை அடைவதில்லை இந்த இடத்துல சித்தின்னு சொன்ன வாழ்க்கையின் மேலான குறிக்கோளாகிய பேரின்பம் அமைதியான ஆனந்தத்தை அடைவதற்குரிய தகுதியை கொடுக்கக்கூடிய மன தூய்மையை அவன் அடையமாட்டான் அப்படின்னு அர்த்தம் சித்தசுத்தியை அடைய மாட்டான் சித்தின்னு சொன்னா இந்த இடத்துல சித்த சுத்தியை அடைய மாட்டான் அப்புறம் அடுத்தது சுகம் இந்த உலகியல் புலனின்பம் அது அவனுக்கு கிடைக்காது அதை கூட அவனால நிம்மதியாக அனுபவிக்க முடியாது ந சுகம் அவாப்பு நோக்கி அப்படி சேர்த்துக்கணும் அந்த அவாப் நோக்கி எல்லாத்தோடையும் சேர்க்கணும் சுகம் ந அவாப்பு நோத்தி அவன் இன்பத்தையும் புலனின்பத்தையும் கூட அமைதியா அடைய முடியாது பராம்கத்தின் சொர்க்கத்தையோ அடுத்த பிறவியில நல்ல ஒரு உடம்பு கிடைக்கிறதோ அல்லது உடம்பே இல்லாத முக்தி கிடைக்கிறதோ கிடைக்காது பராம்கத்தி அவாப்னோதி பராக்கத்தியையும் அவனால அடைய முடியாது ஆகினால இங்க இந்த இருபத்தி மூணாம் ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் காமம் குரோதம் லோபம்னு முன்னாடி சொல்லியிருந்தார் இப்போ காமம் தான் முக்கிய காரணம் ஆசை கொண்டுட்டாரு அதுலயும் இந்த இனக்கவர்ச்சி பாலுணர்ச்சி ஆசையினால மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எல்லையே இல்லை ஆகினால காமம் எல்லா வகையான காமம் அர்த்த காமகா காமகாமகா ஸ்திரீ காமஹா சமஸ்த விஷய காமஹா எல்லா விதமான விஷயங்களையும் ஆசை வச்சிருக்கிறவனால ஒன்றும் பண்ண முடியாது அதனால காமகாரத்தா போட்டார் இதுக்கு முன்னாடி காமக்ரோத லோபம் சொல்லியிருந்தா கூட இங்கே காமம்னு சொன்னார் அதை கவனிச்சுக்கணும் காமகாரத்தா ஆசையின் தூண்டுதலால் செய்யக்கூடியது எல்லாமே கெடுதலைத்தான் உண்டு பண்ணணும் சாஸ்திரப்படி நடக்கணுங்கிற ஆசை நல்லது சாஸ்திரத்தை மீறி மனம்போன போக்கில் செய்கிறது தான் தப்பு ஆகையினால என்ன பண்ணணும் சாஸ்திர விதியை மீறினா மன தூய்மை கிடைக்காது லௌகிக சுகமும் கிடைக்காது ஸ்வர்க சுகமும் அடுத்த உத்தமமான சரீரமும் கிடைக்காது மோட்சமும் கிடைக்காது அப்படின்னா இதெல்லாம் வேணும் அதாவது லௌகிக சுகமும் வேணும் சொர்க்க சுகம் அல்லது அடுத்த சரீரம் உத்தமமான சரீரம் கிடைக்கணும் அல்லது சித்தசுத்தி கிடைக்கணும் அல்லது ஞானம் மோக்ஷம் கிடைக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் அடுத்த ஸ்லோகத்துல பகவான் கடைபிடிக்க சொல்ல போறார் அதை நாளைக்கு படிப்போம் நாளையோட இந்த அத்தியாயமும் பூர்த்தியாக போகிறது காமகாரதாப்னோ நராங்க